والسلام و السلام على من لا نبي ابادا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والسابرين والسابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والسائمات والحافظين والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات عد الله لهم مغفرة وأجرا عظيما صدق اللهم على العظيم الله من الذي يعرف عليه அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லா சுஹத்தாலா பிரான் ஷெரீஃபில் நூத்தி பதினாலு சூரத்துகளை அல்லா இறக்கி வைத்திருக்கிறார் இந்த சூறாக்களை அல்லாஹால பல அமைப்புகளில் மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் பல வழிகாட்டல்களை இவைகளிலிருந்து தந்திருக்கிறார் திரான் சூறாக்களுடைய பெயர்களை சில முக்கியமான அம்சங்களை மையமாக வைத்து பெயரிடப்பட்டிருக்கிறது சூரத்துல் பக்ராவில் இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் சூரத்துல் பாத்திஹாவில் இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் பல தலைப்புகளில் குரானுடைய சூறாக்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் அல்லாஹ்ஹானா பெண்களுடைய தேர்களை வைத்து சூரத்துல் நிசா சூரத் மரியம் என்ற தலைப்பில் அல்லாத்தாலா குரான்ல பேரிட்டிருக்கிறார் சூரத்துல் பக்கரா நமல் சுரத்து நகல் சுரத்துல் மாடு தேன் அபூத் சிலந்தை இப்படி எல்லாத்தாரா இவைகளுடைய பேர்கள் சுட்டப்பட்டிருக்கிறது சில இடங்களை சுரத்துல் காஃப் சுர சபா என்ற அடிப்படையில் الله تعالى إذن إربادت ركرا قيامت سورة القيامة إن رأى فير سورة باتت قيامت تهي لا أقسم بيوم القيامة قيامت تهي ميامك موتتم تليف إن الله قرآن ادهي سورة كل ادهي فيردت ركرا إذن إذن رأى الله سبحانه وتعالى سلن اللذي آرقل صالحان مقل نبي مارقل நபிவார்கள் நபிமார்கள் அல்லாதவர்கள் இவர்களுடைய பெயர்களிலும் அல்லா ஸ்வானா பேரிட்டிருக்கிறார் சுரனு பூத் இப்ராஹிம் என்ற தலைப்பில் முகமத் என்ற தலைப்பில் குரானுடைய சுராக்கள் இடம்பெற்றிருக்கிறது நவிமார்களுடைய பெயர்கள் லுக்மான் ஒரு நபியல்ல ஒரு சாலிஹான மனிதர் அவருடைய பெயர் வைத்தும் குரானில்லா பேரிட்டிருக்கிறார் ஆக மாட்டையும் பேரிட்டு அல்லா கீழ் என்ற யானையும் பேரிட்டு அல்லா நமல் என்ற எறும்பையும் பேரிட்டு அல்லா நகல் என்ற தேனையும் அல்லாஹ் பெய்றான் குரானுக்கு சூரத்துள்ள அஹாப் அல்லாஹ் அஹாப் யுத்தத்தை அந்தக்குட யுத்தத்தை அல்லா ஞாபகப்படுத்துகிறான் அவர்கள் தஞ்சம் பூந்ததை அல்லா தலா சுற்றி காண்பிக்கிறான் அல்லா தலா ஒவ்வொரு வடிவத்தில் மக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி மக்கள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக மக்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய உள்ள எறும்பற்றி சொல்லக்கூடிய அல்லா அந்த எறும்பற்றி சொல்லிக் காண்பித்து அந்த எறும்புடைய பேச்சையும் அல்லா குரான் பதிவு செய்கிறான் எறும்பு பேசுகிறது காலத்து நம்ள துன் ஏ எறும்பினமே நீங்கள் அந்த பொந்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் அறிவிக்கப்படக்கூடிய உண்டுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கின்றான் என்று குரானில் காண்பிக்கிறான் அல்லா சுஹான் குரானில் நபிமார்களுடைய பேர்கள் குரானில் அல்லாஹ் அலித்துடைய பேர் அல்லா மிருகங்கள் மீது சத்தியாக அல்லா இங்கு ஆதி வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் குதிரை ஓடக்கூடிய ஓட்டம் به به فوسطنا جمعا மனிதனோ இறைவனுக்கு வாரிசை கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹால சொல்லிக் காத்திருக்கிறார் குரான் அல்லாஹுடைய ஒரு அற்புதமான அல்லாஹுடைய கலாம் இந்த அல்லாஹுடைய கலாமில் அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் பட்சி சொல்லியிருக்கான் யா யூஹன்னாஸ் இன்னா khalaqnaakum min dhakarin wa untha waj'alnaakum shu'ūban wa qabā'ila li ta'ārafū inna akramakum 'indallāhi atqākum ஏ மக்களே ஆண் பெண் என்ற ஒன்றை நாம் படைத்து இருக்கிறேன் ஆண் பெண் என்ற அல்லாஹ் சதா அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் الله படைத்து இருக்கிறான் எذكாகை அவர்களை கபிலாக்கலாகே கோத்திரம் கிளைகளாக அல்லாஹல்ல அவர் அறிமுகம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் பெறுவதற்காக வேண்டிய அன்றே வேறொன்றும் கிடையாது இந்த அக்ரமக்கும் இந்த உங்களில் சங்கையாரவர் உங்களில் தக்குவா உள்ளவர் அவர்தான் அல்லா இடத்தில் மேலானவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார் அந்த அடிப்படையில் வேளாண் சகோதரர்களை பெரியார்களே சூரத்துல் நிசா சூரத்துல் அஹாப் சூரத்து நூர் நான் இப்பொழுது எடுத்துருக்கும் குர்ஆனுடைய இந்த ஆயத் இன் அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதீகீன வஸ் சாதீகாத் வஸ் சபீரீன வஸ் சபீராத் வல் காஷீன வல் காஷாத வல் முத்தஸদ্দিকீன வல் முத்தஸடிகாத் வஸ் சாயமீன வஸ் சாயமாத் வல் ஹாஃபிதீன வல் ஹாஃபிதாத் வதக்கிரன அல்லாஹ் கஸீரா வத காராத் അഅദ അല്ലാഹു ലഹും മഗ്ഫിറതൻ വ അജ്റൻ അസീമ ഇന്ദ ചൊല്ലകൂടിയൻ ഖുർആനുടിയേ തിരുവശനം സൂറത്തുൽ അഹ്സാബിൽ ഇടമ്പറ്റിച്ചിരകറു അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല സൂറത്തുൽ അഹ്സാബിൽ ഇന്ദ ഇടത്തിൽ ഇന്ദ ഈ സൂറത്തിൽ ഇന്ദ ആയത്തെ ഇറക്കുவதற்கு ഒരു അടിപടി കാരണം ഉണ്ട് ഒരു അടിപടി കാരണം ഉണ്ട് പെண்கள் മുരയിത്താർതിൽ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർഹിടത്തു വണ്ട് പെண்கள் മുരയിത്താർകൾ என்ன முறைத்தார்கள் அல்ல ஆண்களை பத்தி நீங்க குரான் சொல்றீங்க பெண்களை பத்தி குரான் குரானுடைய ஆயத்துக்களை இடம்பெற இல்ல இந்த விஷயத்தை பெண்கள் முறை சந்தர்ப்பத்தில் அல்லா தலா சூரத்துடைய இந்த திருவசனத்தை இறக்கி வைத்தார் இதில் அல்லாஹ் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மூமினான விஸ்வாசம் உள்ள ஆண்கள் விசுவாசம் உள்ள பெண்கள் வழிப்படக்கூடிய ஆண்கள் வழிபடக்கூடிய பெண்கள் உண்மையுரைக்கும் ஆண்கள் உண்மை உரைக்கும் பெண்கள் பொறுமையான ஆண்கள் பொறுமையான பெண்கள் செய்யும் ஆண்கள் தர்மம் நோட்கும் ஆண்கள் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்கள் பாதுகாத்துக் கொள்ளும் பெண்கள் ஞாபகப்படுத்தும் ஆண்கள் அல்லாவை ஞாபகப்படுத்தும் பெண்கள் என்றே அல்லாஹ் இந்த புறானுடைய திருவசனத்தில் இடம்பெற செய்திருக்கிறான் அல்லாவி நல்லே அல்லா சுஹானு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் ஆண்கள் பெண்கள் சூரத்து சம்பந்தப்படுகிறது உமர் ரதி அல்லா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கடிதம் எழுதினார்கள் உங்களுடைய பெண்களுக்கு அசாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய விடயங்கள் இதில் அல்லா தலா குறிப்பிட்டிருக்கிறார் சூரத்து நிசா பெண்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அவர்கள் மிருகங்கள் போல் நடத்தப்பட்டார்கள் அவர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வாரிசுரிமை சொத்துரிமை கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு அநியாயமும் அத்துழியும் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் கணவன் பிறந்துவிட்டால் வீட்டுக்குள்ளே அடைத்து வைப்பார்கள் நாலு மாதம் இதான் அல்ல அவர்களுக்கு ஒரு வருடம் தண்டனை போன்றிருந்தது அவர்களுடைய முகத்தை பார்ப்பதையும் அறுவறுப்பாக பார்ப்பார்கள் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அவர்களுடைய முகங்கள் வாடிவிடும் அளவுக்கு அந்த பெற்றெடுத்தவன் இந்த குழந்தையை புதைப்பதா வாழ வைப்பதா உயிருடன் தகப்பன் குழந்தை புதைக்கின்றான் தகப்பனுடைய முடியில் தாடியில் மண் படுகிறது குழந்தை அந்த மண்ணை தட்டுவிடும் பொழுதை அந்த ஈவரக்கம் இல்லாத தந்தை குழந்தை எனக்கு பெண் வேண்டாம் என்று புதை போட்டு துடிக்க துடிக்க மண்ணை போட்டு அதை கொள்ள வைக்கும் அந்த காட்சியும் வரலாறு ரமக்கு எடுத்து காண்பிக்கிறது அந்த காலகட்டத்தில் இறுதி நபியாக அல்லாவின் தூதராக அல்லாவுடைய ரகமத்தாக ஆலத்தாருக்கு ரகமத்தாக கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் அனைத்து மதத்தவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான நபியாக இறுதி நபியாக அல்லாஹ் சுஹான தெரிவு செய்தார் அவர்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடன் அவர்களுடைய காலமும் பெண்களுடன் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் பெண்களும் நபியுடன் ஒரு மிக இணக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் உலகம் இஸ்லாத்தை சரிவர புரிந்திருந்தால் இஸ்லாமிய கடமைகளை புரிந்திருந்தால் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உரிமைகளை புடித்திருந்தால் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் ஸ்தானத்தை அந்த முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகளை ஒவ்வொருவரும் புரியும் பொழுது அந்நியர்கள் பெரும் தலைவர்கள் இக்காலத்திலும் இஸ்லாம் கொடுத்திருப்பதை உண்மையான முறையில் படித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அல்லா சுக எதிர்பார்க்கிறான் அல்லா படைத்திருக்கிறான் அவன் படைத்தான் அவன் படைத்தவர்களிடத்தில் இருந்து சிலரை எதிர்பார்க்குகிறான் ஆண் பெண் அன்ப இரு வகுப்பாளையா படைத்திருக்கிறான் இரு சாராருக்கும் வெவ்வேறு பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹுடைய ஆசை அல்லாவுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது பெண்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு அத்துழியம் நடந்தது அவர்களுக்கு கொடுமை அளிக்கப்பட்டதை அல்லா சுஹ் இல்லை உங்களுக்கு ஒரு தனியிடம் உண்டு என்னுடைய ஆணில் சூரத்து நான் தெரிவித்திருக்கிறேன் இந்த சூரத்து நிசாவை படித்து பெண்கள் என்றால் யார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுமதி என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன அவர்களுக்கு அல்லாவுடைய பார்வைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு பெண் வந்து நவீனத்தில் முறையிடுகிறார் யார சொல்லுடைய கணவன் பழக்கத்தை பின்பற்றி எனக்கு என்னை விட்டு பிரித்து விட்டார் என்னை விட்டு பிரித்து விட்டார் மனைவியாக இருந்து பல குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்து நான் இந்த முதிர்வை அடைந்த இந்த நேரத்தில் என்னை ஒரு தாயை போன்று என்று ஒதுக்கிவிட்டார் யார சொல்லலாம் என்று சொல்லும் அந்த காட்சியை குரான் மிக அளவாக வர்ணித்து காண்பிக்கிறது قد سمى الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما خوله እንர பென்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்தில் வந்து கனவனுடைய பிரச்சனையே கனவன் பன்னை ஒதுக்கி விட்ட அந்த அந்த நிலைபாட்டை ஜாஹிலியத்துடைய பலக்கத்தின் அடிப்படையில் அவளை निराघடித்து விட்ட அந்த அந்த விடையத்தை முன்வைத்தபொழுதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அந்த பென் உங்களிடத்தில் சொன்னதை செவி உறுகிறான் ான் பெண்களுடைய முக்கியத்துவத்தை அல்லா மையமாக வைத்து சூரத்து நிசாவையும் இறக்கி வைத்தான் பெண்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் இருக்கும் பெண்களை சரியான முறையில் நடத்துங்கள் அவர்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்களுக்கு நானே அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையான நேரத்தில் நான் முகம் கொடுத்திருக்கிறேன் நான் செவி சாய்த்து கேட்டிருக்கிறேன் சண்ட முன்வை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லா அதை செய்திருக்கிறான் என்பதாக அல்லா அந்த சட்டத்தை இறக்கி வைத்தான் பல சட்டங்களை பெண்களுடைய உரிமைகளை பெண்களுடைய கடமைகளை பெண்களுக்குரிய உரிமைகள் என்ன இஸ்லாமிய அழகா கோரித்து காட்டிருக்கிறது போர்களுக்கு நீங்கள் மகரிவுக்கு மூன்று ரக்த் இஷாவுக்கு நாலு ரகாத்து குரானில் சொல்லாவிட்டாலும் ஹரீஸில் வந்திருக்கிறது பங்கு போக வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக பெ மகள அல்லா தால சகோதரே பெண்களுடைய முக்கியத்துவத்தை அல்லா தாலா விரும்பிதான் இந்த சூரத்து சில தன்மைகளை அல்லாஹ் ஆண்களிடத்தில் எதிர்பார்ப்பது போன்றே பெண்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான் இஸ்லாம் இருக்க வேண்டும் ஈமான் இருக்க வேண்டும் வழிபாடு இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உள்ளட்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தானம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நோபு நோட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய ஞாபகம் நிக்கருள்ளவர்களாக இருக்க வேண்டும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக மக்களே உயிருடன் புதைக்கும் மக்களே பெண்களுக்கு அநியாயம் செய்யும் மக்களே அவர்களுக்கு மக்களே உரிமை என்றால் என்ன என்று தெரியாமல் அவர்களுக்கு அட்டு அநியாயம் செய்த மக்களே இதோ நான் ஒரு சமுதாயத்தை காண்பிக்கிறேன் அந்த சமுதாயத்தை முன்மாதிரியாக அந்த சமுதாயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மகளையும் தன்னுடைய மனைமார்களையும் தன்னுடைய சகாபி தோழர்களையும் சகாபி பெண்மணிகளையும் அக்காலத்தில் மிக சிறந்த வழிகாட்டு பெண்களாக உள்ள பெண்களாக பெண் உம்மு ஷரீக் என்று அழைக்கப்படக்கூடிய பெண் உம்மு ஷரீக் மக்காவில் அடிப்பட்டார்கள் இஸ்லாம் வெளிப்படுவதற்காக வேண்டி இந்த உம்மு ஷரீக் என்ற பெண் மிகவும் சிரமப்படுகிறார் அடிக்கப்படுகிறார் பெரும் அல்லா சுமத்தா இந்த அடிப்படையில் ஹதீஜா ரதி அல்லாஹும் தன்னுடைய செல்வத்தையும் நபிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த பெண் பத்து வருடமாக உள்ளவளாக பெருமை உள்ளவளாக தன்னுடைய செல்வத்தினால் அவள் மிக கௌரவம் உள்ளவள் ஆகி தன்னுடைய நிலைமை ஆக்கிக்கொள்ளாமல் கணவன் முன்னிலையில் ஒரு பணி உள்ள பெண் ஆகி ஹதிஜா ரவி அவர்கள் ஒரு ஆர்வம் செல்லும் பெண்ணாக ரவி அல்லா அவர்கள் மிகவும் பெண்ணை பெ இந்த பாரு இப்படி நான் கட்டிவிட்டேன் என்று அல்லா தாலா அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார் அதே நேரத்தில் உம்மு சுலை என்ற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் கணவன் பிரிந்து விடுகிறார் கணவனை விட்டு பிரிந்து அவர்களை மதியில் சுமந்தப்படுகிறார் துடிக்கிறாள் பாடுபடுகிறார் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பெண்ணுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டதை கணவனோ விட்டுவிட்டு ஒதுங்கிவிட்டார் என்னுடைய மகனையும் பக்கம் சாய்க்கிறாயே என்றே அவளுக்கு அவள் மீது கோபப்பட்ட கணவன் போய் அவர் மர்ணித்து விடுகிறார் இந்த விதவையாக இருக்கும் பெண்ணுக்கு ஒரு காசராக ஒரு முஸ்லிக்காக இருக்கக்கூடிய அபு தல்ஹா என்பவர் உன்னை மனமுடிக்கிறேன் என்று செய்தி அனுப்பும் பொழுது இந்த பெண் பணத்துக்காகவோ கஷ்டத்துக்காகவோ சிரமத்துக்காகவோ தன்னுடைய மார்க்கத்தை பறிக்கொடுக்கவில்லை உறுதியாக இஸ்லாத்திலும் ஈமானிலும் தைரியமாக இருந்து கொண்டு நான் உன்னை மனமுடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஒரு நிபந்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை வழிபடுவதாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள அதே இஸ்லாத்தை மகனாக வைத்தே நான் திருமணமொழிக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று உம் முஸ்லீம் ரதியாக உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பெண்ணாக எடுத்துக்காட்டுவார்கள் அஸ்வா ரதியாக வழிபடக்கூடிய விஷயத்தில் மிக எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய பெண்ணாக அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் அஸ்வாரதி மூத்த மகள் அந்த மூத்த மகளுடைய வரலாறை படித்து பாருங்கள் கணவனுடன் வாழ்வு காலத்தில் எப்படி ஒரு வெளிப்படக்கூடிய பெண்ணாக அவர்கள் தகப்பனுக்கே எப்படி வலுப்படக்கூடிய பெண்ணாக அவர்கள் கணவனை இழந்து வாழும் பொழுதை தன்னுடைய மகனை வீணுக்காக உற்சாகப்படுத்தி எடுக்கும் ஒரு தாயாக நூறு வயதை அடைகிறார்கள் அவருடைய மகன் அப்துல்லா எம் ஜுவை காலை பரட்டி மறுபக்கத்துக்கு தொங்க விட்டு அவர்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் அவர்கள் சைதாக்கப்பட்டு காலை கட்டி மக்காவில் தொங்க போட்டு இந்த நூறு வயது தாயை கொண்டு போயிட்டு காண்பிக்கக்கூடிய நேரத்தில் தைரியமாக அந்த பெண் சொல்கிறார் என்னுடைய அன்பு மகனை உன்னுடைய ஆகத்தை நீ பாதுகாத்துக் கொண்டாய் உன்னுடைய நீ பாதுகாத்துக் உனக்கு இந்த நிலைமை வந்துவிட்டாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் தன்னுடைய உயிரை அல்லாவுக்காரே அவர்கள் அர்ப்பணித்தாலும் அல்லா அவர்களுடன் இருக்கிறான் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் முஸ்லிம்களை அநியாயமாக யாரும் கை வைப்பார்கள் என்றால் அது எங்கு வைத்தாலும் சரிதான் அவர்களுக்கு அல்லாஹுடைய அல்லாவை தான் நாம் முன்வைக்க முடியும் அல்லாஹான் பாதுகாக்கிறான் அதனால் தாய்மார்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த கட்டத்தில் இவைகளில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஆபத்து வரும் நாம் நம்முடைய கவனத்தை எதன் பக்கம் செலுத்துவதை அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தவை என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது உம்மு சலமா என்ற பெண்மணியுடைய பொறுமையை பாருங்கள் எப்படிப்பட்ட பெண் தன்னுடைய கணவனுடன் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் மரணித்துவிட்டால் ஒன்று ஒப்பந்த உள்ளமும்சாலமான உள்ளமாக இருந்த அவர் சொல்கிறார் பார்த்து என்னுடைய ஒரு வசியத்தை என்னுடைய ஒரு துவா என்ன தெரியுமா நான் உங்களுக்கு முந்தி மௌத்தாகித்தா நீங்க அல்ல உங்களுக்கு ஒரு சிறந்த கணவனை தர வேண்டும் என்று தாராள தன்மையுடன் இந்த அபு வரலாறுகளில் படிக்கலாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மரணம் வருகிறது மரணித்து விடுகிறார்கள் இந்த தாய் ஒரு விதவையாகிறார்கள் அவர்கள் ஒரு துவாவையும் செய்து வருகிறார்கள் அல்லா சுஹான் அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் இதையும் நசிபாக்குறான் பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவியும் அவர்களுக்கு வந்து சேர்கிறது ஆத்திகா மதியனாவின் மிக அழகாக பெண்ணாக இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் அகரத் அபுபக்கருடைய மகளை மகனை அப்துல்லாவை பணமுடித்த இந்த தாய் விதவையாகி விடுகிறாள் கணவன் அல்லாவின் பார்வையில் போய் ஷகிதாகி விடுகிறார் இந்த தாய் யானவுடன் கட்புடன் அவர்களை திரும்ப மனம் ஒடித்தார்கள் அவர்கள் அவர்களும் ஷகிதாக்கப்பட்டார்கள் ரதி அல்லான் அவர்களுடைய மகன் திருமணம் செய்ய உமர் ரதி அல்லான் அதற்கு பிறகு திருமணம் செய்ய விதவையாக விடுகிறார்கள் விதவைகள் ஒருபோதும் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லா அவர்களுடன் இருக்கிறார் என்பதாக நன்மாராயம் பெண்களுடைய விஷயத்தில் இஸ்லாம் வழிகாட்டல்களை விடப்பட்ட பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை அல்லா உயர்ந்த மதிப்பை உயர்ந்த மரியாதையை அல்லா தல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் குரான் சூரத்து நிசா என்ற சூரத்தை சூரத்து நூறு என்ற சூரத்தை சுஹான் அல்லா சூரத்து என்ற சூரத்தில் அல்லாஹ் பெண்களுடைய கற்பில் யாரும் அவமானத்தை அவர்களுடைய நடந்து கொள்வார்கள் என்றால் அல்லா தாலாவுடைய ரெண்டு பேரும் சத்தியம் செய்யுங்கள் நிரந்தரமாக பிரிந்து கொள்ளுங்கள் ஏ கணவனை நீ இந்த பெண் அவதூறு கட்டினால் அல்லாவுடைய சாபந்தாரனுக்கு உண்டாகும் என்று குரான் எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹத்தாலா யார் இந்த ஜினாவில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய விஷயத்திலும் அல்லா எச்சரிக்கையாக சூரத்து நிசாவில் எல்லாத்தனை சொல்லிக் காண்பிருக்கிறான் சம்பவத்தை படித்து பாருங்கள் அல்லாஹ் அல்லா அவர்களுடைய அவதூறு கட்டிய சில முனாஃபிக்கும் உலகத்தில் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லா அவர் எடுத்துக்காட்டாக சொல்லி காண்பிக்கிறான் யார் அநியாயமாக பெண்களுக்கு அவதூறு கட்டுவார்களோ யார் பெண்களுடைய விடத்தில் தன்னுடைய நாவை வீணா அவர்கள் ஈடுபடுத்துவார்களோ அல்ல வீண ஜா ஆயுஷா அண்ணா அவனுடைய விழத்தில் அவதூறு கட்டிய அவர்களுக்கு என்ன பரிதாபமான நிலைமை ஏற்பட்டது என்பதை வரலாறு நமக்கு எடுத்து காணித்துக் கொண்டிருக்கிறது புராணுடைய பதிமூணு ஆயத்துகள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு என்ன இருந்ததை நவியை விட்டு பதினெட்டு வயதில் பிரிந்து விட்டார்கள் வருடம் வரைக்கும் வாழ்ந்தார்கள் யாரையும் மனமுடிக்கவில்லை இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு உலகத்தில் மூணு பாக்கியம் கிடைத்ததை என்ன பாக்கியம் தெரியுமா நபி அவர்கள் மௌத்தாகும் பொழுது என்னுடைய நெஞ்சில் சாய்ந்த நிலையில் அவர்களுடைய ரூஹ் பிரிந்ததை சக்கராத்து நேரத்தில் அல்லூ அலி வசல்லம் அவர்கள் என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் வீட்டுக்குள்ளே வருகிறார் அந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மிஸ்வாக்கை கையில் பார்த்தார்கள் அந்த மிஸ்வாக்கை எடுத்து நான் சவைத்து அவர்களுடைய நாவில் வைத்தேன் அந்த நாவில் என்னுடைய உமிழ் என்னுடைய பொழுதுதான் அல்லா பதிமூன்று ஆயத்துக்களை இறக்கி வைத்து அல்லா எனக்கு கண்ணியத்தை தந்தான் என்று பெண்களுக்கு யார் அநியாயமாக ஈமான் உள்ள பெண் இஸ்லாம் உள்ள பெண் தக்வா உள்ள பெண் உள்ளம் பெண் அல்லாஹ் தன்னுடைய கற்பை பாதுகாக்கும் பெண் அனைத்து அல்லா தால பெண்களுக்கும் இதே அவர்களுக்கு சொன்னாராயத்தை திக்கர் எப்படி இருந்ததை அவருடைய குரான் எப்படி இருந்ததை அவருடைய உள்ளட்சம் எப்படி இருந்ததை அவருடைய அல்லாருடைய தொடர்பு எப்படி ஒவ்வொரு பெண்களை பற்றி சொல்லி காட்டிருக்கிறார் எந்த ஒரு விஷயத்திலும் எங்களுடைய தாய்மார்கள் நீங்கள் சகாவ பெண்மணிகள் அதுக்கு பின்ந்தவர்கள் அவர்கள் பெண் தாங்கியவர்களாக இருக்கவில்லை எல்லா விடத்திலும் தைரியமாக இருந்தார்கள் ஈமான் இருந்தது உள்ள அவர்களுக்கு அவர்களை அல்லா தலா அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்திக் கொடுத்தான் அல்லா சிறந்த உண்டை கொடுத்தான் எதிர்பாரா விதமாக கொடுத்தான் அதனால் ஒவ்வொருவரும் ஈமான் உள்ளவர்களாக தாய்வார்களும் ஆண்களும் பெண்களும் இமான் உள்ளவர்களாக இஸ்லாம் உள்ளவர்களாக வழிபடக்கூடியவர்களாக இதே நேரத்தில் உண்மை உரைக்கக்கூடியவர்களாக என்ன நிலைமை வந்தாலும் உண்மை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது விளையாட்டுக்கும் குழந்தைகளுடன் பொய் பரிகாசத்தை படிப்பித்துக் கொடுக்கக்கூடாது தாய் என்பவள் சுமான் அவனுடைய மக்காம் என்ன ஒரு தாய் நபியை பெற்றெடுத்தவள் அந்த தாயுடைய தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் குழந்தை அந்த குழந்தைக்கல்லா கொடுக்கக்கூடிய நன்மை நன்மை கொடுக்கிறார் தாய் ஒரு தாயை சுமந்து கொண்டு ஒரு தாயை சுமந்து கொண்டு இருபத்தஞ்சு முறை வலம் வருகிறார் ஒரு மனிதர் கேக்குகிறார் நான் இருபத்தஞ்சு முறை என்ற தாயை சுத்திக் கொண்டு சுமந்து கொண்டு நான் வளம் வந்தேன் நான் இந்த தாய் ஒன்பது மாசம் சுமந்தாகிவிட்டதா என்று கேட்ட நேரத்தில் சொல்லப்பட்டது ஒரு போதும் அதுக்கு ஒரு போதும் நிகராக மாட்டாரே ஒரு தாயுடைய ஸ்தானம் இஸ்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது அதனாலதான் ஓய்சுல் கர்னி என்று அழைக்கப்படக்கூடிய சரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரே சரியான சம்பவம் தான் ஓய்சுல் கர்னிவானவர்கள் என்ன அவர்கள் சஹாபியாக வேண்டும் நபியை பார்க்க வேண்டும் வகையை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தாய் சுகீனமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு வர முடியவில்லை தாய் என்பவள் சுஹான் அல்லா மகாம் என்ன ஒரு தாய் நபியை பெற்றெடுத்தவள் அந்த தாயுடைய தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் குழந்தை அந்த குழந்தைக்கு அல்லா சுஹான கூடிய நன்மை முறை வலம் வருகிறார் ஒரு மனிதர் கேட்குகிறார் நான் இருபத்தஞ்சு முறை என்ற தாயை சுத்திக்கொண்டு சுமந்து கொண்டு நான் வலம் வந்தனே நான் இந்த தாய் ஒன்பது மாசம் சுமந்ததுக்கு இது நிகராகிவிட்டதா என்று கேட்ட நேரத்தில் சொல்லப்பட்டது ஒரு போதும் அதுக்கு ஒரு போதும் நிகராக மாட்டாரே ஒரு தாயுடைய ஸ்தானம் இஸ்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது அதனாலதான் கர்னி என்று அழைக்கப்படக்கூடிய சகி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரே சகியான சம்பவம் தான் ஓய்சுல் கர்னிவாதவர்கள் என்ன அவர்கள் சஹாபியாக வேண்டும் நபியை பார்க்க வேண்டும் வகையை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தாய் சுகனமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு வர முடியவில்லை தாயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு புறம் தாயை பார்க்க வேண்டும் மறுபுறம் நபியை பார்க்க வேண்டும் எதை முற்படுத்துவது என்ற திண்டாட்டத்தில் இருக்கும் பொழுதை நபியுடைய தூது போகிறதை தாயை தான் பார்க்க வேண்டும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தாய்க்கு ஊழியம் செய்ய வேண்டும் கால்பாதத்தை அமர் கேள்வி கேட்டார்கள் ஜிப்ரிலை கண்டிருக்கலாம் ஜிப்ரில் அவர்கள் வகையை கொளரும் பொழுது அந்த காட்சியை பார்த்திருக்கலாம் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தார்கள் எதுக்காக தாயுடைய அந்த விடயத்துக்காக வேண்டி அதனால் அல்லா தாலா அவர்களுக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்தார் என்றால் விஷயத்தில் உங்களுக்காக வேண்டி துவா செய்யுமாறு சொல்லுங்கள் சொல்லுங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக சுல் வரப்போகிறது சுல் ஆண்களை பார்க்கறதுக்கு பெண்கள் தூண்ட வேண்டும் நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்களாக என்று சொன்னா ரமதானுடைய நோம்பு சுண்ணத்தான நோன்பு கடுமையான நோன்பு இது அதே போலதான் துல்ஹெஜா உடைய நோன்பு வருகிறது அந்த நாளில் பெண்கள் வீட்டிலிருந்து ஆண்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சி நேரம் முன்பு போய் குறை பாருங்கள் அதை அறிவிங்கள் அதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் எங்களுடைய நாட்டுக்கு அது அஹ்துல் இல்லா ஜமேத்துலமா இன்னும் பெரிய பள்ளி இன்னும் இந்த அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு அழகான முறையில் வழிகாட்டப்படுகிறது இடையில் யாரும் அதையும் இதையும் பேசி மக்களை வீணாத இவாதத்துகளில் பாலாக்க முயற்சி செய்யக்கூடாது வரக்கூடிய நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் நோம்பு நோட்கோகிறோம் எப்ப நோம்பு நோட்போம் பிறகு சாட்சிகள் ரெண்டு சாகிதிகள் அவர்கள் சரியான முறையில் சாட்சியை முன்வைக்கும் பட்சத்தில் அங்கு என்ன செய்யப்படும் அங்கு அறிவிக்கப்படும் இல்லை என்றால் நாம் ஒன்னு இரண்டாம் திகளை பூர்த்தியாக்கிவிட்டுதான் நம்முடைய நம்முடைய ஆரம்பிப்போம் அதனால் இந்த விஷயத்திலும் பெண்கள் நோம்பு நோக்கம் விடத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக விஷயத்தில் சிக்கர் செய்யக்கூடியவர்களாக எல்லா கட்டத்திலும் அல்லாவுடைய கடமைகள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்களும் பெண்களும் ஆகிவிட வேண்டும் மேலான சகோதரர்களை பெரியார்களே சகோதரிகளை தாய்மார்களே நாட்டில் பல பாகங்களிலும் தாய்மார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார்கள் இன்றைய ஜிம்மா குத்வாவை மக்கள் கேட்கும் இந்த பள்ளியில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா தலா இந்த மக்களுக்கு மேலான பெண்களுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களாகியன நம்முடைய கடமைகள் என்ன பெண்களாகியனும் நம்முடைய பொறுப்புகள் என்ன இஸ்லாம் ஒரு தாய் என்ற அடிப்படையில் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் ஒரு தாயுடைய அவள் என்ன கடமைகளை பெற்றிருக்கிறாள் என்பதை ஒரு தாய் புரிந்து வேண்டும் தாயுடைய ஸ்தானம் என்ன அவளுக்கு கொடுக்கப்படும் அந்த அந்தஸ்தம் மரியாதை என்ன என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சாரா அந்த பெண்ணுக்கு தாயாக பெண் மகளாக பெண் சகோதரியாக பெண் மனைவியாக ஒவ்வொரு கட்டத்திலும் சட்டங்கள் வித்தியாசப்படுகிறது பெண் மனைவியாக இருக்கும் பொழுது கணவனுக்கு மிகவும் அனஸ்தாக கணவனுக்கு மிகவும் ஒரு நேர்மையான பெண்ணாக கணவனுக்கு எல்லா கட்டத்திலும் உதவி உள்ள பெண்ணாக இந்த பெண் மாறிவிட வேண்டும் மகளாக இருக்கும் பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு மகளாக இருக்க வேண்டும் சகோதரியாக இருக்கும் பொழுதை மூசாலை லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் சகோதர சகோதரர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் துவா செய்தார்கள் சலாம் தன்னுடைய சகோதரனுக்கு நபியாகுமாறு செய்தார்கள் எங்களிடத்தில் சகோதரர்களிடத்தில் இருந்து அந்த குரோதமும் இதனால தான் சம்பவங்களை கொண்டு எடுத்து காண்பிக்கிறார் குமரர்களும் எப்படி கணவன் தகப்பன் சோமில்லாம இருக்கும் பொழுது அந்த இரண்டு குமரங்களும் எப்படி தகப்பனுக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதை குரான் அல்லா தாலா எடுத்து காண்பிக்கிறார் அதனால் எங்களுடைய பெண்கள் மிக உயர்வானவர்கள் அந்நியர்களுடைய அந்நிய மதத்தவர்கள் கூளுடைய <laughs> அமைப்புகளை நாம் நிச்சயமாக இஸ்லாம் என்றும் ஒருபோதும் மதிப்போம் அவர்களுக்கு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் நாம் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே அந்நிய மதத்து பெண்களுடனும் நல்ல முறையில் அஹ்லாக்குடன் பழகுவதை இஸ்லாம் வரவேற்கிறதை உள்நேசம் இருக்கிறதை அது முஸ்லிம்களுடன் மூவியுடன் அல்லாவுடன் ஆகத்துடன் எங்களுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் அல்லா ஸ்வாரோக இதை தான் எதிர்பார்க்கிறான் ஒரு தாய் தன்னுடைய ஒரு நாளும் தன்னுடைய கணவனுடைய குறையை பேசவில்லை நம்மிடத்தில் ஒரு வேலைக்கு ஆள் போன நேரம் கூட திரும்பி வந்தாங்க இதனாலதான் செய்யக்கூடிய பெண் பாத்திமா யார் மேல்ரு பெண் மரிய வரை போ சிறு வயதில் இருந்தே நவீர்களிடத்தில் தருவியல் பெற்ற தகப்பனுடைய அந்த தருவியற் முக்கியம் தாயுடைய அந்த இடம் ஆக முக்கியமானதை தாயுடைய வழக்கும் காலத்தில் தாய் தாயாக இருந்தே அண்ணாவை பற்றியும் அடிமை பெண்கள் அவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள் எப்படிப்பட்ட பெண்களாக ஆக்கி வைத்திருந்தான் அதனால் இன்றைய சமூகத்தில் ஆக முக்கியமான தேவை என்ன இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்துடனும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது நம்முடைய கடமைகளை நமக்கு சரிவர செய்யுமாறு வலியுறுத்த பொறுப்பை நமக்கு மிக சிறப்பாக செய்யுமாறு ஒவ்வொரு வீடும் வீடாக மாற வேண்டும் அல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் உடைய காலத்தில் நபிசல்லா அலைய் வசல்லம் அவர்கள் மிக அழகாக முன்வைத்தார்கள் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் பெண்களை அதன் பிரகாரம் வழி அதனால போர்கத்திலும் பெண்கள் தேவைப்படும் பொழுது அவர்கள் முன்னின்று அதிலும் அவர்கள் தயங்கவில்லை எழுத்து துறையிலும் அவர்கள் முன் வந்தார்கள் புறானையும் அவர்கள் படித்தார்கள் ஆய்சாரதி பெண்கள் தன்னுடைய நோயாக இருக்கும் நேரத்தில் அவருடைய வெத்த பரிசோதனைக்காக வேண்டி சுயனமான காலத்தில் ஆய்சாரதி அல்லாஹ்ஹா அவர்களிடத்தில் அனுப்பி வைப்பார்கள் ஆயிஷாரதி அல்லாஹண்ணா அதுக்கு பிரிஸ்கிரன் அவர்களுக்கு இது என்ன உங்களுக்கு என்ன நோயா உங்களுக்கு என்ன இருக்குது என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா துறையிலும் இருக்க வேண்டும் ஆனால் ரெண்டு விஷயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெண்களிடத்தில் இன்றி குறைந்து வரக்கூடிய ரெண்டு விடம் ஒன்று மானம் இரண்டாவது இஜாப் மானமும்ப்ட்டுறையிலும் இருந்தாலும் நிச்சயமாக கண்ணியமாக உயர்வுள்ளவளாக பாதுகாப்பானாக இருப்பால் இது ரெண்டும் பறிக்கப்படும் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைகள் பறிப்பட்டு போகிறோம் ரஷ்யாவுடைய அந்த என்ன சொன்னார்கள் தன்னுடைய ஆட்சியில் இருந்து விளையிறதுக்கு அவருடைய வாசகங்கள் என்ன இருக்கிறது நாம் ஐரோப்பியர்களை பின்பற்றி எங்களுடைய பெண்களை கொண்டு வந்து விட்டோம் நான் என்னுடைய முயற்சியை நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் நான் இந்த பெண்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய போகிறேன் பெண்கள் வெளியில் சென்று விட்டார்களோ அதனால் எங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை லாபம் கிடைத்ததை லாபம் கிடைத்ததை பொருளாதார லாபம் நாம் உலகத்துடைய அடிவில் முன்னேறினோம் ஆனால் அதனால் வந்த விபரீதம் இஸ்லாம் காட்டும் இந்த அடிப்படை பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து எல்லா பாதுகாப்பும் கொடுத்து இஸ்லாம் சொல்கிறதை உன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய அழகை உன்னுடைய மாணவானவர்கள் தவிர வேறு யாரும் ரசிக்க கூடாது வேற யாருக்கும் இஸ்லாம் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டாவை ஒரு பெண் தன்னுடைய கற்புடைய விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுக்கு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இஸ்லாமத்தில் அடிப்படை அல்லா குரானில் மிக அல்ஹா கட்பை பாது மன்னிப்பையும் உயர்ந்த கூலியும் தந்திருக்கிறான் சொல்கிறான் அதனால் ஒரு மகளாக இருக்கும் பொழுதே வழிபட்டு நடக்கூடிய மகளாக போறனா அத ஒழுக்கம் உள்ள சிவாக்குடைய மகள் போய் வர்றது போல ஒழுக்கம் உள்ள பெண்ணாக காதல் தொடர்பும் தவறான தொடர்புகளும் தன்னுடைய பெண்களிடத்தில் சிறு வயதில் ஏற்பட்டுவிடக்கூடாது அது மிகவும் அபாயமான ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது அனாவசியமான டெலிபோன் உறவுகள் அது பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது வயது வரும் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அந்த பெண்களுக்கு மார்க்கத்தை கட்டத்துக் கொடுக்க வேண்டும் தாயுடைய மடியிலிருந்து மார்க்கம் கட்டிக்கப்படும் இஸ்லாமிய பெண்களாக சாதி பெண்கள் வாழ்ந்தது போன்றே இக்காலத்து பெண்களும் ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா இந்நாட்டிலும் சில நாடுகளிலும் இதை ஒரு முன்மாதிரியாக நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் நாம் ஒவ்வொருவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் ஆண்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் பெண்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் தனக்கு இஸ்லாம் இஸ்லாமிய சிறப்பு அம்சங்களை இஸ்லாம் என்னுடைய பாதுகாப்பை இஸ்லாம் என்னுடைய கைனி கண்ணியத்தை உயர்வை வைத்திருக்கிறது என்ற அடிப்படையை நாம் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த அடிப்படையில் முயற்சி பொழுது அல்ல ஒவ்வொரு வீட்டையும் மதீனாவுடைய வீடுகளை போன்றே ரசா அலுவலுடைய காலத்தில் வறுமை இருந்தது கஷ்டம் இருந்தது பிரச்சனை இருந்ததை சோதனைகள் வந்ததை உயிர்ப்பலைகள் போன்றவை அந்நியர்கள் தாக்க வருவார்கள் ஆனால் தைரியத்துடன் ஈமான் பத்மாவுடன் சபருடன் செலுத்துவதுடன் பாவங்களை நிலைச்சு வருந்துடன் பாகிஸ்தானுடைய அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை நேரடியாக பார்த்துவிட்டு வந்தேன் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பலி போயிருக்கிறார்கள் ஒரே இடத்துல பலி போயிருக்கிறார்கள் ஈமான் உள்ளவர்கள் களிமா உள்ளவர்கள் இப்படியான சோதனைகள் வரலாம் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சுனாமிப்பட்டது பயங்கரமான சோதனை முன்னோக்கினோம் உயிர் பலிகளை கண்டோம் உயிர்கள் போடுறதை கண்டோம் பாதுகாக்க முடியாத நிலைமைகளை கண்டோம் இந்த நேரத்திலும் அல்லாவின் பக்கம் திரும்பாவிட்டால் அல்லாவுடைய சோதனை இதவிட பயங்கரமாக வரும் அதனால் ஒவ்வொருவரும் கடற்பை பாதுகாத்துக் கொள்வதும் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய விஷயத்தில் மிகவும் வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஆகியவர்களாகிவிட வேண்டும் வருகிறது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை சந்தோஷமாக வழி அனுப்புவோம் நாமும் ஹஜ்ஜுக்கு போகிறத்துக்கு நிகழ்ச்சி வைப்போம் வரக்கூடிய சிறப்பாக கழிப்போம் அல்லா இந்த வரக்கூடிய ஹஜ்ஜை ராமத்துள்ள ஹஜ்ஜா ஆக்கி வைப்பாராக உலகத்தில் கூட முஸ்லிம்களுக்கு கஷ்டம் துன்பங்களை நீ போக்கி விடுவாராக எங்களுடைய பிரச்சனைகளை நீச்சுடுவாயாக இந்நாட்டு முஸ்லிம்களை கை கௌரவமாக கண்ணியமாக வாழ வைப்பாயாக எல்லாவிதமான சோதனைகள் இருந்து எங்களை விடுவிப்பாயாக இந்த பத்து அம்சங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பெண்களாக உள்ள பெண்களாக உள்ள ஆண்களாக ஆண்களாக கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண் பெண்களை ஆக்கி தருவாயாக எல்லா வகையிலும் எங்களுடைய கவனத்தை திருப்பி எல்லா முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது பல தூக்கவும் முடியாது சட்டமும் இல்லை சட்டத்துக்கு வழிபடுவோம் நாம் தைரியமாக தக்வாவுடன் நிலைப்பாடவுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தருவாயாக சிந்தனை தருவாயாக பௌத்தரை ஞாபகம் ஆகவே அனைவர்களையும் பொருளாதார நெருக்கடியை போக்கிவிடுவாயாக கஷ்டங்களை நீக்கிடுவாராக கடன் தொல்லைகளை போக்குவாராக வாழ்ந்து மரணிக்க செய்வாயாக